تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم مَن خاف أدلاجَ ومن ندلجَ بلغ المنزل ألا إن صِلَةَ اللهِ غَالِيَةٌ அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் அலிஹி வசல்ல நடக்க ஒவ்வொரு சமூகம் செஞ்சிருக்க கூடிய அல்லாவுடைய நல்ல எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹா தடுத்து இருக்கிறார் அவைகளை நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுல மனிதன தனித்தவனா அல்லாஹா படைத்தது கிடையாது முதலாவதாக ஆதம் அலிஹி சலாத் அவர்களை படைத்ததுக்கு ஒரு கணவன் மனைவி என்றது மாத்திரம் அல்லமீன் ஒரு மனிதன ஒரு தனித்தவனாக ஆக்காம அந்த மனிதன் ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக ஒரு கூட்டாக ஒரு சொசைட்டியாக ஒரு கம்யூனிட்டியாக வாழ்றது அல்லஹக்கு சுபக விரும்புறாங்க சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமா ஒரு கம்யூனிட்டியாக வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனையும் அல்லஹாக்கு சுபகான அடுத்த மனிதனை விட ஒரு வித்தியாசமான அமைப்புல படைத்து இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய போக்கும் அது வித்தியாசமாக தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றம் எவ்வாறு வித்தியாசமாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய போக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுவார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தைகளும் இருக்கிறதே அது வித்தியாசமாக தான் எனவே ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சொசைட்டியாக ஒரு செமிலியாக வாழக்கூடிய நேரத்துல ரொம்ப ஆளுமே எதிர்பார்க்கறது என்ன ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுடைய போக்க அவருடைய பன்மைகளை அது மதித்து சில நேரங்களில் மன்னித்து சில நேரங்கள்ல மறந்து சேர்ந்து போகணும் என்பதை அல்லாஹா எதிர்பார்க்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எப்படி அஞ்சு விரல்களும் ஒரே மாதிரி இல்லையோ அல்ல ஒவ்வொருல ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு மஹல்லாக்குள்ள ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ள மக்களை அல்ல வித்தியாசமாக வச்சிருக்கிறார் நதினார்களுக்கு பின்னால ஆக சிறந்த இருவர்தான் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லாஹும் அவர்கள்தான் வேறுபாடும் நண்பர்களே ஆனா ஒரு நாள் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய ஒரு வாக்குவாதம் போகுது எந்த அளவுக்கு அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்பாவங்க ஒரு வார்த்தையை பாதிச்சாங்க உள்ள மொனஞ்சி பேச்சு பாவிக்க கூடாது ஒரு வார்த்தை உமர் ரி எல்லாம் வண்ணுவாங்க கோபத்தின் காரணமாக கவலையின் காரணமாக திரும்பி அப்படியே வேகமாக போறாரு வீட்டுக்கு அபுபக்கர் ரவி எல்லாம் அந்த வார்த்தைய பாவிச்சிருக்க கூடாதே என்றதை உணர்ந்து பின்னுக்கால ஓடிக்கொண்டு போறாங்க உமர் மன்னிச்சுக்கோங்க உமர் மன்னிச்சுக்கோங்க உமர் மன்னிச்சுக்கோங்கோ ஆனாலும் அபுபக்கர் ரதி உமர் ரதி எல்லாம் வேகமாக போறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உமர் ரதி எல்லாம் ஒண்ணுவாங்க அபூபகர் ரவி அல்லுவாங்க நுழைய முன்னால வேகமாக கதவ மூடிட்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அபுபக்கர் ரவி அல்லாம நபியாவோட மஜ்மாக்கு வாராங்க நபியா அவங்க முகத்தை கண்டனே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றாங்க அபூபகர் யாரோடய சண்டை பிடிச்சி வாரார் என்பதா வீட்டுக்குள்ள போன உமர் ரவி அல்லாஹும் யோசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நான் அபுபக்கரோட அப்படி நிறைஞ்சிருக்க கூடாது நான் சேர்ந்து போகணும் என்பதற்காக வேண்டிய நண்பர்களே வரக்கூடிய நேரத்தில் அபுபக்கர் யார சூழல்ல நான் உமரோட கொஞ்சம் தவறான முறையில பேசிட்டேன் அவர் சொல்லுறார் இல்ல யார சூழ்நா நான் தான் இவரோட தவறான முறையில பேசிட்டேன் செல்லமா அவங்க விஷயத்தை விலகி கொண்டாங்க இந்த இடத்துல அபுபக்கர் பேசக்கூடாத ஒரு வார்த்தைய பேசிட்டாரு ஆனாலும் நவியாங்க பாவிச்ச வார்த்தை நான் பொய்க்காரன் என்று மறுக்க கூடிய நேரத்துல இந்த அபூபகர் தான் என்று சொல்லி அபூ பக்தர் இந்த ஹதீசின் மூலமா எங்களுக்கு என்ன விரங்குது நவியாங்க ஒரு பிரின்சிபல் ஒன்ன படிச்சுட்ட ஒரு படிச்சுட்டாங்க ஒரு மனிதன் அவரால் ஒரு தவறு நடக்கலாம் ஆனா அவருடைய நலவை பாருங்க அவருடைய கெடுதியிடுங்க பாவிக்க கூடாது அந்த வார்த்தை ஆனாலும் பாவிச்சிட்டார் ஆனா நபி அவங்க என்ன சொன்னாங்க அவருடைய நலவை பாருங்க நலவென்னு எல்லாமே என்னைய பொய்க்காரன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் உண்மையாளர் என்று சொல்லி என்னைய உண்மைப்படுத்தினவர் முதலாவதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் இவர் என்பதை நபி அவங்க உணர்த்துறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மக்களோட புழங்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தருடைய அந்த பார்க்காம அவர்களுடைய பாருவோம் அந்த பலகீனங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறது இது ஒரு சுண்ணக்காக இருந்து கொண்டிருக்கிற அவரை அட்ஜஸ்ட் பண்றதல்ல அவருக்கு மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் ஆகறது இது ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிய சகோதரர்களே நண்பர்களே உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க எங்களுக்கு முன்னால கண் விளங்காத ஒருவர் இந்த கண் விளங்காத ஒருவர் வாராரு இந்த நேரத்துல நாங்க அவருடைய விஷயத்துல உடல் ரீதியில பலஹீனம் இருக்குது அவருக்கு கண் விளங்காதவர் வாராரு நாங்க எங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அவர் வரக்கூடிய நேரத்துல நாங்க தான் நாங்களாவோம் நண்பர்களே அதே மாதிரி உடல் ரீதியில மாத்திரம் அல்ல பண்புகள் என்ற அமைப்புலையும் சில மனிதர்களிடம் வலகீனங்கள் இருக்கிறார் சிலர்கள் அவசரமாக போகப்பட்டு அவங்கள அறிவிப்பாங்க சிலவங்க அடிச்சாலும் கோபம் வராத ரொம்ப மிருதுவான ஆட்கள் கோபப்பட வேண்டிய நேரத்திலயும் போகப்படாம இருப்பாங்க சிலவங்க புறாம உள்ளவர்களாக பெருமை உள்ளவர்களாக குறவுள்ளவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய பண்புகளுடைய விஷயத்துல இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய குறைகளை சொல்லாம அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் சமாளிச்சுட்டு போறது இருக்குதே இது ஆக முக்கியமான சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறோம் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப இந்த போக்கை கிட்ட இல்லாம பேசிடுமோ ஒவ்வொருத்தருடைய தவறுகளை மாத்திரம் ஒதுக்கிறதுக்கு ஆரம்பிப்போமோ யாருமே என்பதை அக்சர் அந்த அக்தரம் பூசினா ரொம்ப வாசமா இருக்கு அதே அக்தர விரல் எடுத்து நாசில வச்சா கசக்கும் அந்த கெடுதி கசப்பு என்ற கெடுதிய வச்சு இந்த அக்தர் கசக்குது தூக்கி வீசு என்று மடையன் சொல்லுவோம் மறந்துடுங்க கெடு மன்னிச்சிடுங்க அந்த அத்தனுடைய வாசத்தை பாருங்க நாக்களை வச்சுக்கோங்க அதே மாதிரி தேன் இது நாக்கில வச்சா ரொம்ப ருசியா இருக்கும் அந்த தேனை மேல பூசினா இறம்பு வந்து கடிக்கும் வாசம் இல்ல தேன் தூக்கி எங்க வாசம் இல்ல என்ற மறந்துடுங்க மன்னிங்க அதனுடைய ஷிபா அதனுடைய ருசிய பார்த்து சாப்பிட்டுக்குள்ள வச்சுக்கோ கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அது மனைவியாக இருக்கலாம் அது உம்ம வாப்பாவாக அது புள்ளேலாக இருக்கலாம் மனைவிப்பா அவர்களிடும் இருக்கதான் செய்யும் பலஹீன்கள் இருக்கதான் செய்யும் பொறாம இருக்கலாம் பெருமை இருக்கலாம் கோபம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கெடுதிகளை பார்த்து நாங்கள் ஒதுக்கி கொண்டே போனோம் எங்களுக்கு சமூகத்தில ரெண்டாவது விஷயம் குடும்பத்திலே ஒத்துமையாக வாழ முடியாத நிலைமை ஒன்று கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த தன்மைகளை நாங்க எங்களிடத்துல உண்டாகிக் கொள்றது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்க தவறுகள் என்ற அமைப்புல பார்த்து டிபேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் என்றா பொறுமைக்காக வேண்டி போராடினோம் என்றா இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒட்டுமை என்றும் உண்மத்துல இல்லாம பேட்டு இல்லாம பேபினிஷனே சொல்லுவாங்க It is a right which you are entitled. You can get a right to your own. But you overlook it or you forgive it. You can get a right to your own. You can get a right to your own. That's why you are not wicked. You are not wicked. This is forgiveness. You can get a right to your own. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கம்யூனிட்டியாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அக்காடு உண்டாகலாம் தான் ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மக்களை மறைத்து அவங்கள தவறுகளை மறந்து மறைத்து மன்னிச்சு நாங்கள் வாழ்ந்தோம் என்றா சந்தோஷமாக உலகத்துல வாழலாம் என்பதை ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளக்குது ஒரு வாபாவாக இருந்தாலும் இருக்கிறார் எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹி சலாத்து சம்பவம் ஒரு அழகிய முன் மாதிரி ஷிருக்ல உள்ள வாப்பா சுஃபுர்ல உள்ள வாப்பா ஏசக்கூடிய வாப்பா கல்லால அடிப்பேடு வாப்பா அந்த வாப்பாவோட இப்ராஹிம் அலை அபதி சகோதரர்களே நண்பர்களே எனவே அவ்வளோ மோசமான ஒரு வாப்பாக்கு முன்னால ஒரு நபி நடந்து கொண்ட முறை எங்களுக்கு என்ன படிச்சு தருவது என்றா உங்களோட வாப்பா உமா எவ்வளோ பெரிய தவற செஞ்சாலும் நாங்க அவர்களோட கண்ணியமான முறையில நடக்கிறதாக முக்கியம் என்பது காட்டு இந்த மிகவும் கண்ணியமான முறையில நடந்து கொண்டு வாங்க நடித்தல்தான் வரேன் செல்லமாங்க ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பாக்குறாங்க அந்த சொர்க்கத்துல ஹரிசிபுரன் ரவி சத்தாங்க நபி அவங்க ஹாரிஸ் இவரு அம்மான் கிட்ட கேக்குறாங்க ஹாரிஸ் நீங்கோதர சத்தம் சொல்கிறது கேட்டுச்சு என்ன ஸ்பெஷல் அமல் நடக்குது விசாரிக்க கூடிய நேரத்துல அவர் சொல்லல சஹானோதரன் யார சூழல்ல நான் எப்ப பார்த்தாலும் குரானும் கையுமா தான் இருக்கிறன்னு யார சூழல்லாம் இப்படி சொல்லல யாரும் சூழல்ல என் உம்மோட தலைக்கு என்ன பூசறது நான் தான் என்பதா என் உமோட காலுக்கு ஆயில் பூசறது நான் தான் மசாஜ் பண்றது நான் தான் என்பதா என்ன உழுக்கசுக்கு மாற்றம் என்பதா சகோதரர்களே நண்பர்களே சும்மா யோசிச்சு பாருங்க உமா வயசாளி பேசுறத கேட்கல உமா என்ன சொன்னீங்க மாற்றம் என்பதா அது மாத்திரமல்ல உஸ்மான் ரஃபி எல்லாம் ஒண்ணு ரெண்டாவது என்பதா முகத்தூட பார்க்க மாட்டான் துணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவ்வளோ ரெஸ்பெக்ட தாய் தஞ்சர்களுக்கு கொடுத்தாங்க அவர்கள் அவர்கள் உங்களைய அழைக்க கூடிய நிலைமையிலும் நீங்க அவங்களுக்கு வழிபட அவர்களோட கண்ணியமான முறையில நடந்து அவர்களுக்கு டிஸ் ரெஸ்பெக்டான அமைப்பு நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்பதாக கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே அந்த உம்ம வாப்ப தவறாக இருக்கலாம் அவங்க வயசாளிகள் தவறான போக்கள் இருக்கலாம் ஆனாலும் புள்ளேல் என்ற அமைப்புல எங்களுக்கு டிஸ்பியூட் உருவாக்கி அவங்களோட பேசாமல் எங்களுக்கு ஹராம் ஆகும் என்பதை நாங்கள் அதே மாதிரி தான் கணேசனுக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எங்களுடைய புள்ளேல் என்று வரக்கூடிய நேரத்திலேயும் யோசிங்க நாங்க சில நேரங்களில் புள்ளேளுடைய தவறுக்கு என்ன சொல்லுவோம் நான் உண்ட மாப்பாவும் இல்ல நீ எந்த மகனும் இல்ல ஊட்டாள வெளியே பேசுறது என்பதாக சொல்லுவோம் ஆனா யோசிங்க ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுது யாருடைய சம்பவம் அவர்களுடைய ஒன்பது மகன்மார்கள் பிளான் பண்ணி யூசுப் அலைஹி சலாஸ் வஸ்தலாம் அவர்களை சொல்றதுக்காக வேண்டி கிணத்துல போட்டு வாங்க வந்து வாபக்கு பொய் சொல்றாங்க ஓனாய் சாப்பிட்டு என்பதாக சொல்றாங்க ரெச்சத்தை காட்டுறாங்க உடுப்புல ஆனா அந்த உடுப்பு கிளியாமிக்குது வாப்பக்கு நல்ல விளங்கிச்சு பொய்யதான்னு சொல்றாங்க ஆனாலும் நீ எல்லாம் பொய்காரன் என்னையே ஏமாத்திருக்கிறாய் மகன கொண்டிருக்கிறாய் நீ எல்லாம் நாசமா போகணும் இந்த வார்த்தையும் சொல்லல்லுல் முத்தானு நான் அழகிய முறையில பொறுமை செய்வேன் என்பதாக ஒரு விஷயத்தை அல்லாவுக்கு பொறுப்பு சாக்குவேன் இப்ப ஆண் எங்களுக்கு என்ன படிச்சு தருவது என்றா எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க அழுந்து அழுந்து அழுந்து கண்பார்வை இல்லாம பேசு நான் அல்லஹாவுக்கு தான் செல்வேன் ஆனா செய்ய புள்ளேல ஊட்டாள விரக்கல்ல அல்லஹாவுக்கு சுபான அந்த புள்ளேலையும் மன்னிக்கிறான் புள்ளேலையும் சீராக்கிறான் இந்த ஒலமாக்கல் இந்த சம்பவத்திலே என்ன செல்றாங்க இந்த புள்ளேல் செஞ்ச தவறு பெரிய ஒரு தவறுதான் ஒரு மகனை கொல்றதுக்காக வேண்டி கிணத்துல போட்டு தவறு யாக்குலாம் என்ன படிச்சு பெரிய தவறு ஆனா இந்த தவற பேஸ் பண்ணி நான் பாப்பா மகன் என்ற உறவை முறிக்கிறது இருக்கிறதே இது அதை விட பெரிய தவறு என்பதை படிச்சு தாரா நீங்க செஞ்ச விட நான் இந்த கேச வச்சி இந்த சம்பவத்தை வச்சு நான் உன விரட்டி நான் இந்த உறவை முடிக்கிறது பாவம் என்றத படிச்சுதான் சகோதரர்களே நண்பர்களே அப்ப யோசிங்க ஒரு ஃபேமிலி பண்ட் என்றத பிரான் இந்த அளவுக்கு பேசுறது புள்ளரிக்கிறாங்க இல்ல நீங்க சேர்ந்து போங்க செஞ்சிட்டு வராங்க இல்ல நீங்க சேர்ந்து போங்க இந்த அளவுக்கு பிரான் எங்களுக்கு செல்லுது ஒவ்வொரு சேர்ந்து போகிறது அதைவிட முக்கியம் என்பது ஹஜீஸ் எங்களுக்கு சம்பவங்கள் ஹிஸ்டரி எங்களுக்கு படிச்சு தருவது அந்த அடிப்படையில கம்யூனிஸ்டி என்று வரக்கூடிய நேரத்திலேயே கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நெறி செல்ல இவ செல்லுமாங்க மக்காவுடைய நேரத்துல மக்காவுடைய வெற்றியுடைய அநியாயம் செஞ்சவங்க நேரத்துல லீபியூ யாரு கிட்டாலையும் நாங்க பழி வாங்க மாட்டோம் எல்லாத்துக்கும் மன்னிப்ப தந்துட்டோம் என்பது நபியா அவங்க பகிரங்கமாக என்னுடைய தாக்காவை கொலை செஞ்சு போட்டிய நாங்க ஆனா மன்னிச்சிட்ட நபியாவது கஞ்சத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அளவுக்கு ஹஜீப் அலி வல்ல உடைய ஒத்துமைக்காக வேண்டி நண்முஸ்லிம் மக்களையும் அப்படியே மன்னிக்கிறாங்க அப்ப யோசிங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில நடித்தள்ள செல்லுமாங்க எவ்வளவு சகிப்பு தன்மையோட எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு இரக்கமாக நடந்திருப்பாங்க அந்நிய மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு நடித்தா ஒலிவ் செல்லமாங்க மன்னிச்சுட்டாங்க நடித்த ஒலிவ செல்லமாங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒற்றுமையா நினைஞ்சிருப்பாங்க அந்த ஒற்றுமைக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க நபியாவங்க ஒற்றுமையா இருந்தது மாத்திரம் அல்ல நவிச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நோம்ப விட சதக்காவ விட ஒரு சிறந்த அமல படிச்சு தரவாங்க தொலையிட நோம்பா என்ன யாரும் அல்ல சொல்ற இஸ்லாஹில் நீங்க ரெண்டு பேர் சகோதரர்கள் ரெண்டு முஸ்லிம்கள் முருவலோட பிரச்சனையோட கோபத்தோடு இருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறது இருக்கிறதே இது தொலுகையை விட நோம்பவிட சதப்பாவிட சிறந்தது என்பதை நபியாவும் படிச்சுட்டாங்க நீங்க கோப்பட்டு தூரமாக ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு அடியார்களுடைய நன்மைகள் அல்லஹாக்கு முன்னால் வைக்கப்படுவது நண்பர்கள் ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு முஸ்லிம்கள் சொன்னாங்க மத்தியில முறுவல் இருக்குதோ பிரச்சனை இருக்குதோ மனசு இருக்குதோ கோபம் இருக்குதோ அந்த ரெண்டு பேரை அல்ல மன்னிக்க மாட்டான் அந்த ரெண்டு பேரை விட்டுடுங்க செஞ்சவனை மன்னிப்போம் கலவெடுத்தவனை குடுத்தா திருப்பி கொடுத்தா மன்னிச்சிடுவோம் போதை வசக்களை மன்னிப்போம் ரெண்டு பேர் சண்டை குடிச்சு கோவத்தோடு இருக்கிறாங்க இவங்களும் மன்னிக்க மாட்டோம் என்பதா முடிஞ்சிரும்பி போறன் ஒரு சகோதரர் வந்து செலுத்தாரு ஹசரத் நாங்க ஒவ்வொரு மண்டே நோன்பு குடிக்க கூடிய பழக்கம் எனக்கு தெரிவிக்க ஆனாலும் அல்ல என்ன மாட்டான் கேட்டதே நீங்க ஜும்மால சொன்னீங்க ஒவ்வொரு டர்ஸ்டே மண்டே அல்ல எல்லாத்தையும் மன்னிப்பான் ஆனா ரெண்டு பேருக்கு மத்தியில் மனக்கசப் இருந்தா நான் எத்தனையோ வருஷமா இந்த சொந்த தம்பியோட பேசாம இருக்கிறேன் நான் நோக்க முடிக்கிறேன் ஆனாலும் மேலில்லையாது ரத்து மெங்கினாத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உமத்துல பிறைவு உண்டாகிறது உமத்துல மனக்கப்பண்டாகிறது எந்த ரீதியிலையும் சரியா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பயான்களை மாத்திரம் அல்ல எங்களுக்கு நாங்களும் சேர்ந்து போகணும் மனக்கசப்பு முயற்சி செய்யணும் எந்த அளவுக்கு பெரும் கூலிகள் அல்லா வெச்சிருக்கிறான் என்றாஹல்லு யார் மக்களுக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்குறாங்களோ அவர்களுடைய எல்லாம் விடய்கள் அல்ல சீராக்குவார் அப்துல்லாக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் கோபம் நான் அப்துல்லாது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு சலாம் சொன்னார் அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு சலாம் சொன்னான் இந்த நாலு வார்த்தைக்கு நாலு அடிமைகளை உருமவித்த கூலி அல்லாத சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு நாலு வார்த்தை போதுமா நாப்பது வார்த்தை போதுமா நானூறு வார்த்தை போதுமா நாலு மாசம் செல்றதுக்கு பேச வேண்டிய நிலம வரும் அல்லாஹ் சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கூலிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபிசல்ல செல்லமா கடைசி சக்கராத்துடைய நேரத்துல வந்த காற்றல் அந்த காற்றல் இருக்கிறாங்க இமாம் ஜமாத் நடக்க போது நபியாங்க கேட்டா சொல்லுறாங்க உபால மக்களுக்கு மத்தியில மனக்கசப்புகள் பிரச்சனைகள் அந்த உபாவாசிகளுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி போனேன் இமாம் ஜமாத் மிஸ் ஆகிட்டுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நோயில கூட ஏன் மக்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்ல இவங்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்கணும் என்பதற்காக வேண்டி நபி அந்த காத்தல் அந்த நோயில நபி அவங்க பிரயாணம் செய்யறாங்க அதான் நம்ம உமா மார்த்தி அல்லாஹும் செல்றாங்க ஒரு நோயாளிய சந்திக்கிறதுக்கு நீங்க ஒரு மைல் நடங்க நல்ல விஷயம் அல்லாக்காக வேண்டி ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ரெண்டு மைல் நடக்குறீங்க நல்ல விஷயம் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்க நீங்க மூணு மைல் எக்ஸ்ட்ரா மைல் ஒன்று போறீங்க அது அதைவிட சிறந்தது என்பதாக ஊரத்துக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்குறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா மைல் ஒன்று போறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுக்கு பெரும் பெரும் கூடிகள் அல்லாஹாக்குறாங்க ஊவத் பிரிகிறது ஊர சண்டை பிடிக்கிறது எந்த ரீசனையும் இஸ்லாம் விரும்பாது சில நேரங்கள்ல நாங்க நினைக்கிறோம் நாங்க ஹக்கல தான் இருக்கிறோம் நண்பர்களே பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அஹிமஹூசா அவங்க பாகிஸ்தான் ஒரு கிராண்ட் முக்தியாக இருந்தாங்க மரண தட்டியுடைய வாபா கவர்மெண்டால இவங்களுக்கு கராச்சுடைய டவுன்ல ஒரு கிரீம் ஒரு முக்கியமான ஒரு இடம் அங்க காணி வழங்கப்பட்டு மதரசாவை கட்டுறதுக்காக கவர்மெண்ட் அளவு முதல் கல்லு வைக்க போறாங்க இந்த நேரத்துல கல்லு வைக்கக்கூடிய நாள் பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை சிலர்கள் முன் சொன்னாங்க இது எங்க காணி என்ற சில உலமாக்களும் அதுல செய்து கொண்டாங்க பெரிய வாக்குவாதம் போது முக்தி ஷெஃபி ரஹிமூல் அப்படியே திரும்பி வந்துட்டான் அந்த நேரத்துல நண்பர்கள் கூட்டாளிமார்கள் லாயர்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து சொன்னாங்க மௌலானி சாப் நீங்க எல்லாமே கவர்மெண்ட் எங்களுக்கு தந்ததாக எங்கிட்ட ஆதாரம் இருக்குது நாங்க எப்படியும் எடுக்கலாம் என்பதாக சொன்னாங்க எனக்கு ரெண்டு காரணத்துக்காக வேணும் இந்த காணி வாழும் என்பதாக சொன்னாங்க என்ன என் காரணம் முதலாவது காரணம் நாங்க செய்ய போறது ஒரு நல்ல விஷயம் பிரச்சனையா இருக்குது என்று எனக்கு விலங்கல் அதை வித்துடுவோம் என்பதாக ரெண்டாவது சொன்னாங்க நீங்க லாயர்ஸ் வந்துருக்கீங்க கோர்ட்ல பேசி என்ன கிடைக்க போகுது சொன்னாங்க நாங்க கோர்ட்ல ஆதாரங்கள் எல்லாத்தையும் காட்டி ப்ரூவ் பண்ணி இந்த காணி எடுத்து தாரோம் என்பதாக அந்த நேரத்துல முக்தி ஷபீர் அஹிமோல்லா அவங்க சொன்னாங்க என்னுடைய நபி முஹம்மது அலஹி வசல்லுதாரி யாரும் இருக்கக்கூடிய நேரத்துல வாக்குவாதங்களை அல்ல வேண்டி விடுறாங்களோ சொர்க்கத்துல நடுவுல அவருக்கு ஒரு மாநில நான் பொறுப்புதாரி என்பதாக நபி அவங்க சொன்னாங்க நீங்க கோர்ட் கேஸ் எல்லாம் பேசி இந்த காணியைதான் எடுத்து தரப்போறீங்களுக்கு மத்தியில் என்ன விட்டுவோம் ஒரு காணி ஒன் தருவான் வீடு தருவான் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா அல்லா எவ்வளவு உலகத்திலே ஒரு ரெண்டு மாசத்துக்கு புறம் அவருக்கு எழுபது ஏக்கர் காணி அல்லா கொடுத்தான் பாகிஸ்தான்ல நான் நினைக்கிறேன் கராச்சிலாக பெரிய மதுரஸாது தான் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை நான் என்ன செல்ல வாழ்காங்க போய நேரத்துல சில நேரங்களில் எங்களுக்கு விருப்பம் விஷயங்களை காண வேண்டிய நிலமண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மூசாலை பூர்த்தி நான் மலைக்கு போறாங்க இப்பாதத்துக்காக வேண்டி அந்த நேரத்துல ஹாரூன் அலைஹி சலாத் வசங்குறதுக்காக வேண்டி ஆரம்பிச்சுட்டாங்க பின்னால வந்த உடனே கவலைப்பட்டாங்க போனேன் ஆனா இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஹாரூன் அலைஹி சலாத்து வசலாம் நெத்தி முடிய பிடிச்சி அதட்டி கேட்டாங்க கொஞ்சம் வந்து சொல்ல வேண்டே என்பதாக நண்பர்களை பழக அல்லா சொல்றான் என்று இந்த நேரத்துல ஹாரூன் அலைஹி சலா சுலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா என்ன தெரியுமா நான் இந்த மக்களை வித்துட்டு தேடி வந்த நின்றா நிச்சயமாக எனக்கு பின்னால் ஒரு குரூப் ஒரு குரூப் பிரிஞ்சு வந்துடும் அந்த நேரத்தில் ஒரு குரூப் பின்னுக்கால வந்துடும் பனுல்கள் ரெண்டாக பிரிவாங்க ஒன்று மாட்டவணுங்கிற குரூப் அடுத்த ஏண்ட பின்னுக்கால வந்த குரூப் உண்மை பிரியும் நான் பயந்துட்டு நீங்க வந்து சொல்லுவீங்களோ ஏன் உமத்தை பிரிச்சுட்டாய் கொஞ்சம் அவங்களுக்கு மத்தியில இருக்கேன் சே என்று சொல்லுவீங்க என்ற பயத்திலிருந்தேன் என்பதா ஜனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கையை விட்டுட்டாங்க சௌபா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அல்ல மன்னிச்சு போட்டுட்டாங்க அதனால் என்ன செல்ல வாரேன் என்றா ஏன் பிரிஞ்சு போகல உம்மத் பிரியும் என்ற பயம் அந்த நேரத்திலே இருக்குறாங்க ஆனாலும் உம்மத் பிரிஞ்சிடுமோ என்ற பயத்தில் அங்கே இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு அதே மாதிரி அதே மாதிரி மிசல் அவர்களுக்கு எதிராக ரெபிலியன்ஸ் உருவாக்கி மதீனக்கு வாராங்க உஸ்மான் ரஃபி அல்லாஹும் போல செய்ய முஸ்லிம்கள் என்னுடைய ஹயாத்திலே உயிர் போது வாழ தூக்கவான சண்ட வாழக்கூடிய நேரத்தில் உமத்துல சண்டை வரக்கூடாது அவங்க இமாமிக்கிறாங்க சிலர்கள் வந்து கேட்கறாங்க அவங்களுக்கு பின்னால நாங்க சொல்லுமா என்று கேட்கிறான் வேற ஜமாத் ஆனா உஸ்மான் ரஜி அல்லாஹும் இல்ல அவங்களுக்கு பின்னால சொல்லுங்க என்பதாக நான் என்ன செல்ல வாங்க அதுக்கு ஆனாலும் உம்மஸ் என்ன உயிர் போகட்டும் ஆனாலும் உம்மத்துல சண்டை வரக்கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹசன் ரவி எல்லாம் ஷனீர் ஆகினாங்களோ வபாத் ஆகினாங்களோ எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல முஹாவியா ரஜி அல்லாஹன் அலி ரதி அல்லாஹ் அன்பவங்களுக்கு மத்தியில ரெண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்க இந்த நேரத்துல ஹசன் ரஃபி அல்லாஹு அன்ப என்ன செஞ்சிட்டாங்க அவர் தான் இப்ப ஹலீஃபாவா இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருடங்கள் அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது பல நாடுகள் கைப்பற்றுக் கொள்றாங்க உம்மத்தில் பெரிய பசா சிக்னாக்கள் இல்லாம பேசிட்டு ஆக ஒரு சிறந்த காலமாக மாறிட்டு ஹலீஃபா என்ற பொசிஷன் அமீரு என்ற பொசிஷனை விட்டு கொடுக்கலான் உம்மத்தில் மக்கள் ஒத்து உண்டாகிறதுக்காக வேண்டும் சகோதரர்களே நண்பர்களே இததான் இஸ்லாமியங்களுக்கு படிச்சு தந்த அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை உண்டாருக்காக பிரச்சனை இல்ல இந்த ஆட்சியை கொடுக்கிறான் பிரச்சனை இல்ல என்ன நேரத்தை கொடுக்கிறான் எக்ஸ்ட்ரா மை கொண்டு போறான்னு பிரச்சனை இல்ல ஆனா ஒற்றுமையா இருக்கிறது ஆக முக்கியம் நாங்க யோசிச்சு பாருங்க கம்யூனிட்டி ஒரு பக்கம் ஊட்டுக்குள்ள மனைவியோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ரெடி இல்ல உம வாப்போட ஒத்துமையத்துக்கு ரெடி இல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்ல ஏண்ட ரைட் ஏண்ட பவர் நாங்க பேசுறோம் என்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமாக செல்றேன் உள்ளத்துல மாத்திரம் நிம்மதி என்றது நான் நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் என்றது இல்லாம பேச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சகோதரர்களே எங்களுக்கு மனத்த வாழும் அதனாக முக்கியம் சஹாபாக்கள் ஒரு முக்கியமான ஒரு சுன்தான் அபு துஜான அவருடைய பர்ஃபார்மன் இவர் நோயில் இருக்கிறார் இந்த நோயில் இருக்கக்கூடிய நேரத்தில் விசாரிக்கவாறு அவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறார் இந்த நோயில நீங்க என்ன காரணம் சொன்னாங்க எதிர்பார்க்கிற அமல்களை தான் ஆனா அப்போ அரசியல் லாகும் ஒண்ணுமே சொல்லல பதில சொல்ல உஹத சொல்லல்ல ஹந்தக்க சொல்லல்ல சொன்னாங்க நான் அல்ல சொத்தை எதிர்பார்க்கிறேன் ரெண்டு அமல் அதுல முதலாவது விஷயத்தில மனக்கசப்பும் இல்ல ஒத்துமையாக இருக்கிறான் யார பற்றியும் எனக்கு கெட்ட எண்ணம் இல்ல எல்லாத்தோட நல்லா அறிகிறேன் இதுதான் நான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமல் பதிலோ உகதோ ஹந்தசோ சொல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரே நண்பர்களை நாங்களும் கேட்கலா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய ஹக்குகளை விட்டு கொடுக்கிறது அதன் மூலமாக தான் உண்மத்துல நிதாயத்து வருகிறோம் நல்ல ஹக்குக்காக வேண்டி போராட போவதின் காரணமாக சில நேரங்கள்ல மனக்கசப்பு பிரச்சனை பிரிவினைகள் தான் உண்டாகுங்களேன் இந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கிறது இருக்கிறேன் இதன் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கும் ஹிதாயத்தை தருவார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு யகுதி பாதரியாக இருந்தார் ஒரு கிறிஸ்டியன் எனவே இன்னும் நாள்னாலும் அவர் என்ன செஞ்சிட்டார் சகாபாக்களோட நபியாங்க இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எல்லாத்துக்கும் முன்னால நபியாவை டிஸ்கிரேஸ் பண்ணக்கூடிய அமைப்புல கேவலப்படுத்தக்கூடிய அமைப்புல ஜுப்பவை அகட்டி நபியாங்க சொல்றாங்க முஸ்லீம்கள் எடுத்த டைமுக்கு திருப்பி தரமாட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாத்துக்கும் முன்னால மானம் போக கூடிய முறையில நடந்து கொள்றாங்க நபியா அவங்களோட முகத்துல எந்த வித்தியாசமும் இருக்கல நபியாளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்ல ரீசு இன்னும் ஆறு நாள் ரீச்சிதே பாதுகாக்க சொல்லுமாரை நண்பறிகிறாங்க அவலாத கோபம் முகம் சோப்பாகிட்டு கண்கள் சுத்தத்துல ஏதாவது பட்சத்துல சொன்னாங்க சத்தம் போட்டு யார சூழல்லாம் எனக்கு அனுமதி தாங்க இவன் இந்த களத்தை வெற்றி போடுற என்று பயம் சாட்டினாங்க இந்த நேரத்தில் நபி அவகமார் இப்ப நபியாவங்கிட்டாங்க கைய வச்சா என்ன நடக்க போம் பாரு என்றுதான் சொல்லுவோம் எனக்கு எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க முஸ்லிமோட நபி அவங்க கோவப்பட்ட அந்த நேரத்தில் இந்த நேரத்திலையும் இன்னும் நாளிருக்குது சொல்லவே இல்ல நபி சொன்னது உமர் நீங்க என்ன சொல்லு எத்திகலி நீங்க செல்லிக்கோணும் யார சூழல்லா எடுத்தா டைமுக்கு கொடுக்க தெரிஞ்சிக்கோங்க அவருக்கு செல்லிக்கோனும் அதுக்குடனை திருப்பி கொடுக்க கூடிய நேரத்துல கிலோ கணக்கு இவ்வளவு கூடியதாக சொன்னாங்க எல்லா குடுக்கறாங்க அவர் கேட்கிறார் என்ன எடுக்கிறதுக்கு என்னதான் செய்தி கொடுத்தா நீங்க அந்த கிறிஸ்டியன் நீங்க இந்த முறையில நடந்து கொண்டீங்க அன்பரொஃபஷனல் முறையில நீங்க நடக்கிறது பொருத்தமா கேட்டாங்க சொன்னாங்க இல்ல நான் கிட்டாபுல பாத்திருக்கிறேன் அந்த கிதாபில் உள்ள எல்லா அடையாளங்களும் இந்த முகமதுக்கு பெருகிது ஆனாலும் ஒரு அடையாளத்தை சகிப்பு தனத்தை காட்டிக் கொண்டே இருப்பார் இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்றதுக்காக வேண்டிதான் நான் வந்தேன் என்பதா இந்த சிபத்தும் நபி அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்க இன்னும் ஆறு நாள் இருக்குது நீ தான் தவறு செஞ்சிருக்கிறாய் இது ஒன்றுமே சொல்லியாங்க ஒரு மத மதத்தனத்தை காட்டுறார் நபியாவோட பணிப்பு தன்மையை காட்டிக் கொண்டு இருக்கிறாங்க அந்த மனிதனுக்கும் அல்ல ஹிதா ஒரு நன்முஸ்லிமுக்கு இவ்வளவு பெரிய அஹ்லா மூலமாக நடக்கும் குடும்பங்களுக்கு மத்தியில சொசை கம்யூனிட்டில எங்களுக்கு மத்தியில் அஹ் காட்டினோம் வேண்டாம் எவ்வளவு பெரிய ஒத்தும ஹிதாயத்து கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தரும் பாக்கணும் எனக்கு கோபம் என்று யாரும் உன்னிக்க கூடாது எனக்கு எல்லாமே நண்பர்களாக இருக்கணும் நான் எல்லாத்தோட ஒத்துமையா அறிக்கணும் மனக்கென்று யாரோடும் இருக்கக்கூடாது தவறு நடந்திருக்கிறோம் ஓவர்லுக் பண்ணுவோம் நேரத்திலே ஒரு சந்தோஷத்தை அல்லஹாக்கு சுபானகளை எனவே முஸ்லிம் கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு மத்தியில மாத்திரம் அடுத்த மக்களுக்கும் நாங்க அழகான அமைப்புல நடந்தோம் அந்த மக்களுடைய இதாயத்துக்கு اللہ حکس سبحانه و تعالی از ارکارنا مہمی پان ایلوہ اندرہی شئید و لے پیسیم و مو پیسیم اخلاف سوڈا عمل سے ایک اور یا فاقیہ اللہ حکس سبحانه و تعالی و آخر دعوانا الی حمد للہ for more lectures we sit SL hub